அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு கையறியாமை உடைத்த பொருள் கொடுத்து மெய் அறியாமை கொழல் விலை கொடுத்து வாங்கி உடலை மறந்து இருத்தலாகிய இறப்பு நிலையை பெறுவது ஒரு மனிதன் வாழ வேண்டிய ஒழுக்க அறியாத தன்மையாகும் சாதலை போல கொடிய துன்பம் வேறொன்றும் இல்லை சாதலின் இன்னாதது இல்லை என்றும் இதற்கு முன்பும் ஆசிரியர் உபதேசித்திருக்கிறார் சாதலின் இன்னாதது இல்லை இனிது அதுவும் ஈதல் ஏயா கடை இருநூற்றி முப்பதாவது குரட்பா விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவருக்கு அதாவது ஏழைக்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலும் இனியதே ஆகும் என்பது அந்த குரட்பாவின் பொருள் சாதலை விலை கொடுத்து வாங்குபவன் அறிவற்றவன் வாழ்வு என்பது மென்மேலும் இன்பத்தை அடைவதற்கு உரியது இத்தகைய வாழ்வில் வலிய சென்று பெருந்துன்பத்தை தானே வாங்குவது என்பது வையகத்தில் வாழும் முறை அறியாத பேதைமையே ஆகும் தீவினையாளராகிய அறிவிலிகளே கள்ளை ஆதரித்து நிற்பர் நல்ல அறிவு சிறிது உடையர் ஆயினும் அதனை அணுகாது அகல்வர் ஈக்கள் வண்டொடு மொய்ப்ப வரம்பு இகந்து ஊக்கமே மிகுந்து உள்தெளிவு இன்றியே தேக்கு எரிந்து வருதலின் தீம்புணல் வாக்கு தேன் நுகர் மாக்களை மானுமே கம்பராமாயணம் பாலகாண்டம் ஆற்றுப்படலம் பத்தாவது பாடலிலே கம்பர் இவ்வாறு அருளி செய்திருக்கிறார் இதன் பொருள் ஈக்களும் வண்டுகளும் வைக்குமாறு ஊக்கம் கொண்டு உள்ளே தெளிவு இல்லாமல் அலையோசை என்னும் ஏப்பம் விட்டு கொண்டு வருதலால் வெள்ளமானது கள்ளை உண்பவனை போன்று காணப்பட்டது தெளிவின்றி பெருகி வரும் வெள்ளத்திற்கு கள்ளுண்டவனை உவமையாக கூறியிருக்கிறார் கம்பர் பெருமான் இப்பாடலிலே இனி பதவரை பார்க்கலாம் பொருள் கொடுத்து ஒருவன் தன் கைப்பொருளை கொடுத்து மெய்யறியாமை உடலை மறக்க செய்கின்ற கழ்குடித்தலை கொடல் பழகிக்கொள்ளுதல் கையறியாமை வாழ்வில் செய்ய வேண்டியதை பற்றிய அறியாமையை உடைத்தே உடையதாகும் ஒருவன் தன் கைப்பொருளைக் கொடுத்து உடலை மறக்கச் செய்கின்ற கழுகுடித்தலை பழகி கொள்ளுதல் வாழ்வில் செய்ய வேண்டியதை பற்றிய அறியாமையை உடையதாகும்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 உங்கள் மொபைலில் பெற ஏழு எட்டு இரண்டு ஒன்று ஒன்று என்ற எண்ணிற்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்